இணை வைப்பவர்களால் முஸ்லிம்கள் தடுக்கப்பட்டு வந்தார்கள் என்பது தெரிந்ததே இப்போது அந்த பள்ளியில் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதற்குரிய உரிமை முஸ்லிம்களுக்கு உண்டு என்பதை இணை வைப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்குரிய முன்னேற்பாடுகள் தொடங்கின நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் அதாவது நபியவர்களும் அவர்களது தோழர்களும் புனித பள்ளிக்குள் நுழைகிறார்கள் காபாவின் சாவியை நபி சொல்லாஹாஹ் அலைவசலம் பெறுகிறார்கள் அனைவரும் காபாவை வளம் வந்த பின் தங்களது உம்ராவை நிறைவு செய்கிறார்கள் உம்ரா என்பது புனித காவாவை நாடி செல்லும் ஒரு வணக்கமாகும் சிலர் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் சிலர் முடியை குறைத்துக் கொள்கிறார்கள் தான் கண்ட இந்த கனவை நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தங்களது தோழர்களிடம் கூறிய அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதே ஆண்டு அனைவரும் மக்காவிற்கு செல்வோம் என எண்ணினார்கள் இதற்கு பின் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் தங்களது தோழர்களிடம் தான் உம்ராவிற்கு செல்ல இருப்பதாகவும் நீங்களும் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் கூறினார்கள் முஸ்லிம்களே புறப்படுங்கள் நபி சொல்லல்லா அலிவசல்லம் மதினாவில் உள்ள முஸ்லிம்களையும் சுற்றுவட்டார முஸ்லிம் கிராமவாசிகளையும் தன்னுடன் புறப்படுமாறு கூறினார்கள் ஆனால் பெரும்பாலான கிராமவாசிகள் புறப்படுவதில் தயக்கம் காட்டினார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் தங்களது ஆடைகளை கழுவி சுத்தம் செய்து கொண்டதுடன் பயணத்திற்காக கஸ்வா என்ற தங்களது ஒட்டகத்தையும் தயார் செய்து கொண்டார்கள்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 காஃ இ லுவை என்பவன் எதிர்ப்பதற்காகவும் அல்லாஹின் இல்லத்தை விட்டு தடுப்பதற்காகவும் கினானா குடும்பத்தைச் சேர்ந்த வீரர்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தரும் கூறினார் அதை கேட்ட நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம் ஆலோசனை செய்தார்கள் ஒன்று நம்மை எதிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் குறைசிகளுக்கு உதவியாக இருக்கும் கினானாவினரின் குடும்பத்தார்களை நாம் சிறைபிடிப்போம் அவர்கள் போருக்கு வராமல் பின்வாங்கி குடும்பத்தை இழந்த துக்கத்தில் மூழ்கலாம்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 அல்லாஹுவின் இல்லத்திலிருந்து எவராது நம்மை தடுத்தால் நாம் அவர்களிடத்தில் சண்டையிடுவோம் என்று கூறினார்கள் பின் நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவசல்லம் புறப்படுங்கள் என்று கட்டளையிட முஸ்லிம்கள் மக்கா நோக்கி புறப்பட்டார்கள் தடுக்க முயற்சித்தல் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களின் வருகை கேள்விப்பட்ட குறைகிகள் அவசர ஆலோசனை சபையை கூட்டி எப்படியாவது முஸ்லிம்களை காபத்துள்ளாவிற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் கினானா கிளையினரை புறக்கணித்து விட்டு நபியவர்கள் மக்காவி நோக்கி வந்து கொண்டிருந்த போது காவ் கிளையைச் சேர்ந்த ஒருவர் குரேஷிகள் தூ துவா என்ற இடத்தில் வந்து தங்கியிருக்கிறார்கள் மேலும் காலித் வலித் இருநூறு குதிரை வீரர்களுடன் குறாவு கமீம் என்ற இடத்தில் மக்காவி நோக்கி செல்லும் முக்கிய வழியில் போர் புரிவதற்காக தயாராக இருக்கிறார் என்று அறிவித்தார் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள் முஸ்லிம்களை தடுக்க வேண்டுமென்று காலித் பெரும் முயற்சி செய்தார் தனது குதிரைப்படையை முஸ்லிம்கள் பார்க்கும் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்போது முஸ்லிம்கள் லுகர் தொழுகையை தொழுதார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த காலேஜ் தொழுகையில் ருக்குஉஸ்யூதில் இருக்கும்போது நம்மை இவர்கள் கவனிக்கவில்லை அந்த நேரத்தில் நாம் தாக்கியிருந்தால் இவர்களுக்கு பெரும் சேதத்தை விளைவித்திருக்கலாம் எனவே இவர்கள் அசர் தொழும்போது இவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எண்ணி காத்திருந்தார் ஆனால் அசர் தொழுகைக்கு முன் சலாத்துல் கவுப் அச்சமுள்ள நேரத்தில் எவ்வாறு தொழ வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான்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 ஹுதைவியா செல்லும் வழியில் பயணத்தை தொடர்ந்தார்கள் இவ்வழி கீழ்ப்புறமாக மக்கா செல்லும் வழியாகும் தான் நின்று கொண்டிருந்த வழியை புறக்கணித்து விட்டு இஸ்லாமியப் படை வேறு வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த காலித் குறைச்சிகளை எச்சரிப்பதற்காக மக்காவிற்கு விரைந்தார் நபி சொல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து சன்னியத்துள் முரார் என்ற இடத்தை அடைந்தவுடன் அவர்களது வாகனம் அங்கு மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டது மக்கள் அதை மிரட்டியும் அது எழுந்திருக்காமல் பிடிவாதம் பிடித்தது அப்போது நபி சொல்லலாஹ் அலைவசலம் எனது ஒட்டகம் கஸ்வா முரண்டு விடிப்பதில்லை அது அத்தகைய குணமுடையதுமல்ல என்றாலும் யானை படைகளை தடுத்து அல்லாஹ் இதையும் தடுத்து விட்டான் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ் மேன்மைப்படுத்தி அவற்றை வகையில் எந்த திட்டத்தை குறைசிகள் என்னிடம் கேட்டாலும் நான் அவர்களுக்கு அத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கூறிவிட்டு தனது ஒட்டகத்தை அகட்டவே அது குதித்தெழுந்தது நபி அவர்கள் தனது பாதையை திருப்பி ஹுதைபியாவின் இறுதியில் உள்ள சமது என்ற கிணற்றுக்கு அருகில் தங்கினார்கள் அங்கு மக்களின் தேவையை விட குறைவாகவே தண்ணீர் இருந்தது ஆனால் மக்கள் அங்கு வந்து இறங்கிய உடனேயே தண்ணீரை எல்லாம் இறைத்து காலி செய்துவிட்டார்கள் தங்களின் தாகத்தை நபியவர்களிடம் முறையிட்டார்கள் நபியவர்கள் தங்கள் அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அந்த கிணற்றில் வைக்கும்படி கூறினார்கள் அவ்வாறே வைக்கப்பட்டவுடன் மக்களின் தாகம் தீரும் அளவுக்கு அந்த கிணற்றில் தண்ணீர் ஊறிக்கொண்டிருந்தது நடுவர் வருகிறார் நபியவர்கள் அங்கு தங்கி சற்று ஓய்வெடுத்து குஜா அ சேர்ந்த சிலருடன் புதைல் இப்னு வர்கா அல் குஜா என்ற முக்கிய பிரமுகர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களைச் சந்தித்தார் திகாமா மாநிலத்தைச் சேர்ந்த மக்களில் குஜா அ கிளையினர்தான் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் ரகசியத்திற்கு உரித்தான மக்களாகவும் நன்மையை நாடுபவர்களாகவும் இருந்தார்கள்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 இவர் இன்னவர் இவர் அல்லாஹுக்காக நேர்த்தி செய்யப்பட்ட மற்றும் ஹஜ் உம்ராவுக்காக அழைத்து வரப்பட்ட கால்நடைகளை கண்ணியப்படுத்தும் கூட்டத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு முன் குர்பானி பிராணிகளை நிறுத்துங்கள் என்று நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே முஸ்லிம்கள் குர்பானி பிராணிகளை வரிசையாக நிறுத்தி தல்வியா கூறியவர்களாக அவரை வரவேற்றார்கள் ஹஜ் அல்லது உம்ரா செல்பவர்கள் இஹ்ராம் அணிந்த கூறும் விசேஷமான பிரார்த்தனைக்கு தல்வியா என்று கூறப்படும் இதை பார்த்த அவர் சுபஹான் அல்லாஹ் இவர்களை அல்லாஹுவின் வீட்டிலிருந்து தடுப்பது முறையல்ல என்று கூறிவிட்டு தனது தோழர்களிடம் திரும்பி நான் மாலையிடப்பட்டு அடையாளம் இடப்பட்ட ஒட்டகங்களை பார்த்தேன் அவர்களை தடுப்பது எனக்கு சரியானதாக தெரியவில்லை என்று கூறினார் பின் அவருக்கும் குறைசிகளுக்கும் இடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டன அந்த சபையில் இருந்த உர்வா இப் மசூத் சகஃபி என்பவர்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 உனது குடும்பத்தாருடன் போர் புரிவது நல்ல பழக்கமா அரபிகளில் எவராவது தனது இனத்தாரை உனக்கு முன்பு வேரோடு வெட்டிச் சாய்த்தார் என்று நீ கேள்விப்பட்டது உண்டா நீ விரும்பியபடி உனக்கு போரில் வெற்றி கிடைக்காமல் அதற்கு மாற்றமாக நீ தோல்வி அடைந்தால் உன்னுடன் இருக்கும் இந்த வீணர்களான அற்பர்கள் உன்னை விட்டுவிட்டு ஓடி என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்று உருவா கூறினார் உருவாவின் பேச்சு அவ்ரோ எவ்வாஹ அன்பு அவர்களுக்கு சினமூட்டியது இவரை விட்டுவிட்டு ஓடி என்று கர்ஜித்தார்கள் அதற்கு உருவா இவர் யார் என்றார் அபுபக்கர் என கூடியிருந்தோர் கூறினார்கள் அதற்கு உருவா எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீ எனக்கு ஓர் உதவி செய்திருக்கிறாய் நான் அதற்கு எந்த பகரமும் செய்யவில்லை அப்படி மட்டும் இல்லை என்றால் நான் உனக்கு நல்ல பதில் கூறியிருப்பேன் என்றார் மேலும் நபி அவர்களிடம் உருவா பேசும்போது ஒவ்வொரு பேச்சுக்கும் நபி அவர்களின் தாடியை பிடித்து பிடித்து பேசினார் நபி சொல்லா ஹலைவசலம் அவர்களின் அருகில் முகிராய் நஷபார்லாக அன்பு நின்றிருந்தார்கள் அவரது கையில் உரையிடப்பட்ட வாள் ஒன்று இருந்தது நபியவர்களின் தாடியை உருவா பிடிக்கும் அந்த உரையிடப்பட்ட வாளைக் கொண்டு உருவாவின் கையில் அடித்து நபியவர்களின் தாடியை விட்டு உனது கையை அகற்றிக்கொள் என்று கூறினார் உருவா தனது தலையை உயர்த்தி இவர் யார் என்றார் மக்கள் முகைரா இவனு சோபா என்றார்கள் ஓ வாக்கு தவறியவனே நீ செய்த மோசடி குற்றத்திற்கு நான் தானே செய்தேன் என்று முகைராவை உருவா பழித்தார் இவ்வாறு உருவா கூற காரணம் முகீரா இஸ்லாமை ஏற்பதற்கு முன் ஒரு கூட்டத்தினருடன் நட்பு வைத்திருந்தார் சமயம் பார்த்து அவர்களை கொன்று பொருட்களை கொள்ளையடித்து விட்டார் அதற்கு சிறிது காலத்திற்கு பின்பு நபி சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களை சந்தித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் நபி அவர்கள் நீர் முஸ்லீமாவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்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 கைசர் கிஸ்ரா நஜாஷி என பல மன்னர்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் முகம்மதின் தோழர்கள் முகம்மதை கண்ணியப்படுத்துவது போன்று எந்த ஒரு அரசின் தோழர்களும் தங்கள் அரசரை கண்ணியப்படுத்துவதை நான் பார்த்ததில்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் ஏதாவது ஒரு கட்டளையிட்டால் அதை உடனடியாக அவர்கள் செய்கிறார்கள் அவர் உழு செய்யும் தண்ணீரை பிடிப்பதற்கு கூட போட்டியிட்டுக் கொள்கிறார்கள் அவர் பேசினால் அனைவரும் அமைதியாகி விடுகிறார்கள் அவர் மீது உள்ள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 அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் உங்களுடைய கைகளை அவர்களை விட்டும் அவனே தடுத்தான் அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் அல் ஆன் அத்தியாயம் 48 எட்டு வசனம் இருபத்தி நான்கு சந்தித்த முஸ்லிம் தூதர் இந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் தனது நிலையையும் தனது நோக்கத்தையும் உறுதியாக தெளிவுபடுத்தி கூறவும் குறைசிகளிடம் ஒரு தூதரை அனுப்ப விரும்பியும் உமரை அழைத்தார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதரே எனக்கு துன்பம் ஏற்பட்டால் எனக்காக கோபப்படும் அதி இவனு காப் கிளையைச் சேர்ந்த எவரும் அங்கு எனவே உஸ்மான் இவ்வளவு அஃபானை அனுப்புங்கள் நீங்கள் விரும்பும் விஷயத்தை அவர் சரியான முறையில் குறைஷிகளிடம் எடுத்து வைப்பார் என்றார் உமரல்லாஹ் வான்ஹு நவி அவர்கள் உஸ்மானை அழைத்து நீர் குறைஷிகளிடம் சென்று நாம் போருக்காக வரவில்லை உம்ராவிற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று எடுத்துச் சொல்லுங்கள் பிறகு அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள் மேலும் மக்காவில் முஸ்லிம்களை சந்தித்து வெற்றி நமக்குத்தான் என்ற நற்செய்தியை கூறுங்கள் அல்லாஹ் அவனது மக்காவில் ஓங்கச் செய்வான் ஆகவே யாரும் இறை நம்பிக்கையை மறைத்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹான்கு அங்கிருந்து புறப்பட்டு பல்தஹ் என்ற இடத்தை அடைந்த அங்கிருந்த குறைசிகள் உஸ்மானே நீர் எங்கு செல்கின்றீர் என்றார்கள் அதற்கு உஸ்மான் ரவி அல்லாஹான்கு சில விஷயங்களை கூறி அதை சொல்வதற்காகத்தான் நபி அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்றார் அதற்கு நீர் கூறியதை நாங்கள் கேட்டுவிட்டோம் நீர் உமது நோக்கத்தை நிறைவேற்ற செல்லலாம் என்றார்கள் அவையில் இருந்த அவன் இவ்னு சயீத் அல் அஸ் என்பவர் எழுந்து உஸ்மான் ரயோல்லா ஹன்ஹூ அவர்களை வரவேற்றார் மேலும் தனது குதிரைக்கு கடிவாளமிட்டு அதில் தனக்கு பின்னால் உஸ்மானை அமரச் செய்து அவருக்கு அடைக்கலமும் கொடுத்து மக்காவிற்குள் அழைத்து வந்தார் மக்கா வந்தவுடன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறி அனுப்பிய செய்தியை குரைி தலைவர்களிடம் உஸ்மான் ரஜி அல்லாஹ் விவரித்தார் உஸ்மான் பேசி முடித்தவுடன் குறைஷிகள் நீங்கள் காபாவை வலம் வந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஆனால் நபிசதுல்லா ஹலைவசல்லம் காபாவை வளம் வரும் வரை நான் வரமாட்டேன் என்று உஸ்மான் ரதி அல்லாஹ் மறுத்துவிட்டார் கொலை செய்தி பரவுதல் உடன்படிக்கை வாங்குதல் உஸ்மானை குறைஷிகள் மக்காவில் தடுத்து வைத்துக் கொண்டார்கள் இச்சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து ஒரு தீர்க்கமான் முடிவெடுத்த உஸ்மானை அனுப்பலாம் என்ற எண்ணத்தில் குறைசிகள் தடுத்து வைத்திருக்கலாம்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 மரணம் வரை போர் புரிவோம் என்று நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் அசத் குடும்பத்தைச் சேர்ந்த அபு சினான் என்பவர் தான் நபி சொல்லா அவர்களிடம் முதன் முதலில் உடன்படிக்கை செய்தார் மரணிக்கும் வரை போர் புரிவேன் என்று மூன்று முறை சலமா இப் அக்வா ஒப்பந்தம் செய்தார் அதாவது மக்கள் ஒப்பந்தம் செய்ய ஆரம்பித்த போதும் பின்பு நடுவிலும் பின்பு இறுதியிலும் ஒப்பந்தம் செய்தார் அந்த அளவு அறப்போர் புரியவும் அதில் உயிர் நீக்கவும் பேராவல் கொண்டிருந்தார்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 தாமதப்படுத்தாமல் உடனடியாக அவரை முஸ்லிம்களிடம் அனுப்பிட வேண்டும் நமது முடிவை பிறகு தூதுவர் மூலம் சொல்லி அனுப்பி என்று ஆலோசனை செய்து உஸ்மானை அனுப்பிவிட்டார்கள் உடன்படிக்கை செய்யும் நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்தது உஸ்மானும் எவ்வித ஆபத்துமின்றி அங்கு வந்து சேர்ந்தார் உஸ்மான் அவர்களும் நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் ஜிப்னோ கைஸ் என்ற நயவஞ்சகனை தவிர வேறு எவரும் இந்த உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை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 உங்களிடம் கைகொடுத்து உடன்படிக்கை செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைந்தான் அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கறிந்து சாந்தியையும் ஆறுதலையும் அவர்கள் மீது சொரிந்தான் உடனடியான ஒரு வெற்றியையும் கைவர் என்னும் இடத்தில் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான் அல்குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் பதினெட்டு சமாதான ஒப்பந்தம் நிலைமை மோசமாவதை அறிந்து கொண்ட குறைஷிகள் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சுகைல் இவ்வளோ அம்ரி என்பவரை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் மேலும் அந்த ஒப்பந்தத்தில் கீழ்காணும் முக்கிய அம்சத்தை இடம்பெறச் செய்தார்கள் அதாவது உம்ரா செய்ய மக்காவிற்குள் வராமல் முஸ்லிம்கள் கண்டிப்பாக திரும்பிவிட வேண்டும் காரணம் மொஹம்மது மக்காவுக்குள் எங்களை பலவந்தப்படுத்தி நுழைந்து விட்டார் என்று அரபிகள் நாளை ஏலனமாக பேசிவிடக் கூடாது குறைஷிகளின் இறுதி தூதராக சுகைல் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்தார் சுகைலை பார்த்ததும் நபி அவர்கள்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 குறைஷிகளில் யாராவது தனது பாதுகாவலரான நெருங்கிய உறவினரின் அனுமதியின்றி தப்பித்து முகமதிடம் வந்து சேர்ந்தால் முகமது அவரை குறைஷிகளிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் முகமதியிடம் உள்ளவர்களில் யாராவது தப்பித்து குறைஷிகளிடம் வந்து சேர்ந்தால் அவரை முகம்மதிடம் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது இவற்றை எழுதுவதற்காக நபி அவர்கள் அலியை அழைத்து வாசகங்களை கூற அலி ரஜாஹ் அன்கு எழுத ஆரம்பித்தார்கள் முதலாவதாக பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று கூறினார்கள் அதை கெட்ட சுகையில் அல்லாஹுவின் மீது சத்தியுமாக ரஹ்மான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது எனவே பிஸ்மிக் அல்லாஹும உனது பெயரால் என்று எழுதும்படி கூறினார் அதை ஏற்று நபியவர்கள் அலியிடம் அவ்வாறே எழுத சொன்னார்கள் பின்பு இது அல்லாஹுவின் தூதர் முகம்மது செய்யும் சமாதான உடன்படிக்கையாகும் என்று எழுதும்படி அலியிடம் கூற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 அதற்கு நபி அவர்கள் நீங்கள் என்னை பொய்யன் என்று கூறினாலும் சரியே நான் உண்மையில் அல்லாஹுவின் தூதர்தான் என்று கூறிவிட்டு அலியிடம் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை அழித்துவிட்டு மொஹமது இப்ட அப்துல்லா என்று எழுதும்படி கூறினார்கள் ஆனால் அலி ரசுல்லாஹ் வன் அவர்கள் இந்த செயலை அழிப்பதற்கு மறுத்துவிடவே நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களே தங்களது கையால் அதை அழித்தார்கள் பின் ஒப்பந்த பத்திரம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது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 அல்லாஹின் மீது சத்தியமாக நான் எந்த விஷயத்திலும் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான் அதற்கு நபியவர்கள் இந்த கோரிக்கையை நீ எனக்கு நிறைவேற்றி கொடு என்று கூறினார்கள் அவன் நான் ஒரு காலம் நிறைவேற்றி தரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தான் நபி அவர்கள் இல்லை நீ எனக்கு நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று கூறினார்கள் அவன் அது என்னால் முடியாது என்று முற்றிலுமாக மறுத்துவிட்டான்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 சகித்துக்கொள் நன்மையை நாடிக்கொள் உனக்கும் உன்னுடன் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விடுதலையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் தருவான் நாங்கள் இக்கூட்டத்தினுடன் சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அதை நிறைவேற்றுவது எங்கள் மீது கடமை அவர்களும் அல்லாஹுவின் பெயர் கூறி இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் மோசடி செய்ய முடியாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் உமர் ரதி அல்லாஹு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 நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஒப்பந்த பத்திரத்தை முடித்தவுடன் தங்களது தோழர்களிடம் எழுந்து சென்று குர்பானி பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்றார்கள் ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அதற்கு முன்வரவில்லை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மூன்று முறை கூறியும் எவரும் எழுந்து செல்லவில்லை ஆகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தனது மனைவி உம்மு சலமாவிடம் சென்று மக்கள் நடந்து கொண்டதை கூறினார்கள் உம்மு சலமா ஹதி அல்லாஹ் ஹன்ஹா தூதரே மக்கள் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் சென்று யாரிடமும் பேசாமல் உங்களது ஒட்டகத்தை அறுத்துவிட்டு தலைமுடி இறக்குபவரை அழைத்து உங்களது தலைக்கு மொட்டை அடித்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் தனது மனைவி கூறியவாறே எழுந்து சென்று யாரிடமும் பேசாமல் தனது ஒட்டகத்தை அறுத்துவிட்டு தலைமுடி இறக்குபவரை அழைத்து மொட்டை அடித்துக் கொண்டார்கள் இதை பார்த்த மக்கள் எழுந்து தங்களது குர்பானி பிராணிகளை அறுத்து விட்டு ஒருவர் மற்றவருக்கு மொட்டையிட ஆரம்பித்தார்கள் ஏழு பேர்களுக்கு ஒரு ஒட்டகம் ஏழு பேர்களுக்கு ஒரு மாடு என்பதாக அறுத்தார்கள் நபி அவர்கள் அபு ஜஹலுக்கு சொந்தமாக இருந்த ஓர் ஆண் ஒட்டகத்தை அறுத்தார்கள் அதன் மூக்கில் வெள்ளியினால் ஆன ஒரு வளையம் இருந்தது இணை வைப்பவர்களுக்கு கோபம் ஊட்டுவதற்காக நபி சொல்லல்லா இவ்வாறு செய்தார்கள் பின்பு நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் மொட்டையடித்துக் கொண்டவர்களுக்கு மூன்று முறை பாவ பிரார்த்தனை செய்தார்கள் தலைமுடியை குறைத்து கொண்டவர்களுக்கு ஒரு முறை பிரார்த்தனை செய்தார்கள் நோயின் காரணமாக தலைமுடியை முன்கூட்டி சிறைத்து கொண்டவர்கள் அதற்கு பரிகாரமாக நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அல்லது தர்மம் அல்லது குர்பானை கொடுத்துக் என்று சட்டம் கூறப்பட்ட இறைவசனம் இந்த பயணத்தின் போது காவ் இவனு உஸ்ரா அதையொல்லாக அன்கு என்ற நபி விஷயத்தில் இறக்கப்பட்டது பெண்களை திரும்ப அனுப்ப முஸ்லிமான சில பெண்கள் ஹிஜ்ரா செய்து முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டார்கள்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 அவ்வாறே நம்பிக்கை கொண்டு உங்களிடம் வந்துவிட்ட அவர்களுடைய மனைவிகளுக்கு தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் உங்களிடம் கேட்கலாம் இது அல்லாஹுவினுடைய கட்டளை உங்களுக்கிடையில் நீதமாகவே தீர்ப்பளிக்கின்றான் அல்லாஹு அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபது வசனம் பத்து மேலும் நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுக்கு எதையும் இணை வைப்பதில்லை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 வசனம் பனிரெண்டு என்ற வசனத்தின் மூலம் ஹிஜ்ரா செய்து வந்த பெண்களை நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சோதித்தார்கள் யார் திருமறையில் கூறப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடம் நான் உங்களது ஹிஜ்ராவை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுவார்கள் அவர்களை திரும்ப அனுப்ப மாட்டார்கள் இந்த வசனத்தில் இறக்கப்பட்ட சட்டத்தின்படி முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து தங்களது இணை வைக்கும் மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள் அன்றைய தினத்தில் உமரோயுல்லாஹான்கு இணைவைக்கும் தனது இரு மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள் அந்த இருவரில் ஒருவரை முஹாவியாவும் இன்னொருவரை சஃப்வானும் மனமுடித்துக்கொண்டார்கள் அதுவரை முஹாவியாவும் சஃப்வானும் இஸ்லாமை தழுவவில்லை ஒப்பந்த அம்சங்களின் விளைவுகள் இதுவரை ஹுதைவியா சமாதான உடன்படிக்கையை நாம் பார்த்தோம் எவர் ஒருவர் இந்த அம்சங்களையும் அதன் பின்விளைவுகளை நன்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்பாரோ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 இனி தங்களை பாதுகாத்துக் கொள்வதே அவர்களுக்கு பெரும் சுமையாகிவிட்டது என்பதையும் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் ஏனைய மக்கள் மற்றும் அரபு தீபகற்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி குறைசிகள் இனி கவலைப்பட மாட்டார்கள் ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள் அது விஷயத்தில் எத்தகைய தலையீடும் செய்ய மாட்டார்கள் என்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது இது குறைச்சிகளை கவனித்து பார்க்கும்போது மிகப்பெரிய தோல்வியும் முஸ்லிம்களை கவனித்து பார்க்கும் போது மிக பெரும் வெற்றியாகவும் அமைந்தது என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் முஸ்லிம்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே நடந்த போர்களின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் முஸ்லிம்களை பொறுத்தவரை பொருட்களை சூறையாடுவதோ உயிர்களை அழிப்பதோ மக்களை கொன்று குவிப்பதோ அல்லது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்படி எதிரியை நிர்பந்திப்பதோ அல்ல மாறாக இந்த போர்களின் மூலம் முஸ்லிம்களின் ஒரே குறிக்கோள் என்னவென்றால் மார்க்கம் மற்றும் கொள்கை விஷயத்தில்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 அல்லாஹுவின் அருளால் இந்த சுதந்திரத்தால் முஸ்லிம்களுக்கு அழைப்பு பணியில் பெரும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைத்தது இந்த ஒப்பந்தத்திற்கு முன் முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் மூவாயிரமாக இருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் பத்தாயிரமாக ஆகியது இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது அம்சம் பத்து ஆண்டுகளுக்கு போரை நிறுத்திக் கொள்வது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியின் இரண்டாவது பகுதியாகும்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 அல்லாஹுவின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தலாகிய அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டது மேலும் வரை முதலாவதாக ஆரம்பித்து வந்தவர்கள் இப்போது தோற்றுவிட்டார்கள் கோழையாகி விட்டார்கள் வலுவிழந்து என்பதற்கு ஒப்பந்தத்தின் இந்த அம்சம் தெளிவான ஆதாரமாகிவிட்டது ஒப்பந்தத்தின் முதல் அம்சம் வரும் ஆண்டு மக்காவிற்கு வந்து மூன்று நாட்கள் தங்கலாம்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 இது ஒரு அற்பமான விஷயம் ஏனென்றால் எந்த ஒரு உண்மை முஸ்லீமும் அல்லாகவே விட்டோ அவனது தூதரை விட்டோ மதினாவை விட்டோ விலகிச் செல்ல மாட்டார் அப்படி சென்றாலும் அதில் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இடையூறும் இல்லை இஸ்லாமை விட்டு உள்ரங்கமாக வெளிரங்கமாக வெளியேறியவன் மட்டுமே முஸ்லிம்களை விட்டும் விலகிச் சென்று நிராகரிப்பாளர்களுடன் சேர்ந்து கொள்வான் அப்படி ஒருவன் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டால் முஸ்லீம்களுக்கு அவனிடம் எந்த தேவையும் இல்லை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 மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்தவர் திரும்பி அனுப்பப்பட மாட்டார் என்பது வெளிப்படையாக போது குறைசிகளுக்கு இது கண்ணியமானதாக தெரிந்தாலும் உண்மையில் குறைசிகள் எவ்வளவு நடுக்கத்திலும் சோர்விலும் தங்களது சிலை வணக்கத்திற்கு ஏற்பட்ட கதியை பார்த்து அச்சத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும் தங்களின் மத கட்டமைப்பு அழியும் அபாயத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து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 அல்லாஹு தனது மார்க்கத்தை உயர்வாக்குவான் என்று வாக்குமளித்துள்ளான் அப்படி இருக்க ஏன் குறைசிகளின் நிர்பந்தத்திற்கு பணிய வேண்டும் ஏன் சமாதானத்தில் தாழ்மையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு வெளிப்படையான காரணங்கள் பல சந்தேகங்களையும் பல எண்ணங்களையும் பல குழப்பங்களையும் கிளப்பின இதனால் முஸ்லிம்களின் உணர்வுகள் காயமடைந்தன சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை சிந்திக்க விடாமல் கவலையும் துக்கமும் தான் முஸ்லிம்களை ஆட்கொண்டிருந்தது ஏனைய மக்களை காட்டிலும்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 அதற்கு மீண்டும் உமர்வதில் கொல்லப்பட்டவர்கள் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள் சரிதானே என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆம் நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள் மீண்டும் உமர்வதாக அன்பு அப்படி இருக்க நாம் ஏன் நமது மார்க்க விஷயத்தில் விட்டு கொடுத்து தாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் நடுவில் தீர்ப்பளிக்காமல் இருக்கும் இந்த நிலையில் நாம் திரும்பிச் செல்வது எவ்வாறு நியாயமாகும் என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ் அவர்கள் ஹத்தாபின் மகனே நான் அல்லாஹுவின் தூதர் என்னால் அவனுக்கு மாறு செய்ய முடியாது அவன் எனக்கு உதவி செய்வான் ஒரு அவன் என்னை கைவிட மாட்டான் உமர் உதயல்லாஹ் அன்பு அல்லாஹுவின் இல்லத்திற்கு வருவோம் அதை தவாஃப் செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் ஆம் நான் கூறினேன் ஆனால் இந்த ஆண்டே வருவோம் என்று கூறினேனா என்று கேட்டார்கள் அதற்கு உமர் ரதி அல்லாஹ் இல்லை அவ்வாறு கூறவில்லை என்று பதில் சொன்னார்கள் மீண்டும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் நிச்சயமாக நீ காபாவிற்கு சென்று அதை தவாப் செய்வாய் என்று கூறி முடித்தார்கள் பின்பு உமர் ரதி அல்லாஹ் கோபத்துடன் அபுபக்ரதியு அல்லாஹ் வன்கு அவர்களிடம் வந்து நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களிடம் கேட்ட கேள்விகளை கேட்க அபுவக்கரோதி அல்லாஹ் அன்பு அவர்களும் நபியவர்கள் கூறியவாறே உமருக்கு பதில் சொன்னார்கள் மேலும் உமரே நீ மரணிக்கும் வரை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை பற்றி பிடித்துக்கொள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையில் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நபியே ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை தந்தோம் அதற்காக நீங்கள் உங்களது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு என்ற வசனம் அருளப்பட்டது உடன் நபியவர்கள் ஒருவரை அனுப்பி அந்த வசனங்களை உமரதியன்ஹு அவர்களிடம் ஓதி காட்டும்படி கூறினார்கள் அதை கேட்டு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் வந்த உமரதி அல்லாஹ் அன்பு அல்லாஹுவின் தூதரே இது வெற்றியான விஷயமா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் ஆம் என்றவுடன் உமரதி அல்லாஹ் அன்பு மன மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார்கள் பின்பு தான் செய்த காரியத்தை எண்ணி உமருதையல்லாஹ் ஒன்பு மிகவும் கவலையடைந்தார்கள் இதை பற்றி உமரை இவ்வாறு கூறினார்கள் நான் எனது செயலை எண்ணி வருந்தி அதற்கு பரிகாரமாக பல நல்ல செயல்களை செய்தேன் அன்றைய தினம் நான் நபிசுவல்லா ஹலைவசல்லம் அவர்களிடம் நடந்து கொண்ட விதத்திற்காக எப்போதும் தர்மம் செய்து வந்தேன் நோன்பு வைத்து வந்தேன் தொழுது வந்தேன் அடிமைகளை உரிமையிட்டு வந்தேன் நான் நபி சொல்லலா ஹலைவசல்லம் அவர்களிடம் பேசிய பேச்சை எண்ணி பயந்து பல நன்மைகளை செய்தேன் நான் பேசிய பேச்சு நன்மையாக மாற வேண்டும் என்பதே என் ஆதரவாக இருந்தது ஆதாரம் சஹி குல் புகாரி சஹி முஸ்லீம் இப்னு ஹிஷாம் ஒடுக்கப்பட்டோர் துயர்த்தீர்ந்தது நபி சல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் மதினா சென்று விட்டார்கள் சில நாட்களுக்கு பின் மக்காவில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களில் ஒருவரான அபு பசூர் அஜயோல்லாஹ் அன்பு என்பவர் நிராகரிப்பவர்களிடமிருந்து தப்பித்து மதினா வந்து சேர்ந்தார் இவர் குறைச்சிகளின் தோழர்களான சகீப் கிளையைச் சேர்ந்தவர் இவரை பிடித்து வர குறைசிகள் இருவரை மதினாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த இருவரும் நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் அபு பசீரை அந்த இருவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அந்த இருவரும் அபு பசீரை அழைத்துக் கொண்டு துல் ஹுலைஃபா வந்து சேர்ந்தார்கள் தங்களது வாகனத்தை விட்டு இறங்கி தங்களுடன் கொண்டு வந்திருந்த பேரித்தம் பழங்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்போது அபு பசீர் உதயல்லாஹு அந்த இருவரில் ஒருவரிடம்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 மக்காவில் இவரை போல் துன்பம் அனுபவித்து வந்த அபு ஜந்தல் இவனு சுஹேல் ரதையொல்லாக அன்கு மக்காவிலிருந்து தப்பித்து இவருடன் வந்து சேர்ந்து கொண்டார் இவ்வாறே மக்காவில் முஸ்லிமானவர் ஒவ்வொருவராக பலர் அபு வசீர் ரதையொல்லாக அன்கு அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள் இவர்கள் ஷாம் நாட்டை நோக்கிச் செல்லும் குறைச்சிகளின் வியாபார கூட்டம் அந்த வழியாக வருவதை தெரிந்து கொண்டால் உடனடியாக அதை தாக்கி பொருட்களை கொள்ளையிட்டு அதில் உள்ளவர்களை கொலை செய்து விடுவார்கள் இதனால் பெரும் துன்பத்திற்கு உள்ளான குறைகிகள் நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் தூதனுப்பி அல்லாஹுவிற்காகவும் இரத்த உறவுக்காகவும் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம் யாரு இஸ்லாமை ஏற்று உங்களிடம் வந்துவிட்டார்களோ அவர் அபயம் பெற்றவராவார் அவரை திரும்ப கேட்க என்று கூறினார்கள் அவர்களின் இந்த கோரிக்கைக்கு இணங்க நபி அவர்கள் அந்த முஸ்லிம்களை மதினாவிற்கு வரவழைத்தார்கள் ஆதாரம் சாஹிப் ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் குறைஷி மா வீரர்கள் இஸ்லாமி தழுவுதல் இந்த ஒப்பந்தத்திற்கு பின் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு குறைஷிகளின் முக்கிய வீரர்களும் பிரமுகர்களுமான அம்ரு இப்னு ஆஸ் காலித் இப்னு அலீத் உஸ்மான் இப்னு தல்ஹா போன்றவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள் இவர்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வஸ்லாம் அவர்களை சந்தித்த மக்கா தனது ஈர குலைகளை நம்மிடம் ஒப்படைத்து விட்டது என்று நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ரெண்டாவது கட்டம் புதிய சகாப்தம்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 தாங்களாகவே அதில் ஈடுபட்டதில்லை மதினாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் யூத விஷமிகள் தங்களின் சதித்திட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் கைவறை கேந்திரமாக ஆக்கிக்கொண்டு தங்களின் நாச வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் மதினாவை சுற்றி பல இடங்களில் பரவியிருந்த கிராம அரபிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களையும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக அல்லது அவர்களுக்கு சேதம் உண்டாக்குவதற்காக பல இரகசிய சதி திட்டங்களை தீட்டினார்கள்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 இஸ்லாமிய அழைப்புப் பணி ஒன்று மட்டுமே அடிப்படை நோக்கமாக இருந்தது